ராஜபாளையம் வேலாயுதராஜா வேதாந்த பாடசாலையில் இருந்து வந்திருக்க கூடியநாதன் அவர்களை உரையாற்றுமாறு பணிவோடு மேடைக்கு அழைக்கிறோம் உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம் வடிவாழ்த்தி வணங்குவான் கோவிலூர் வேதாந்த மடாலய மெய்யப்ப ஞான தேசிய சுவாமிகள் உள்ளிட்ட வள்ளலாரை நம் உள்ளங்களில் பதித்து வாழ்வித்துக் கூடிய பழம் பெருமடிகள் ஊரடிகள் திருவடிகளையும் வணங்கி மகழ்கிறேன் கூட்டிற்கு தலைமை தாங்கி இருக்கின்ற ஜவஹர் சாமி உள்ளிட்ட உங்கள் எல்லோருடைய வேதாந்தத்தை கேட்பது என்பது மிகவும் அரிது புரிந்து அதைவிட அறிவு அதை கேட்டு மகிழ்வதற்கு இருந்த இடத்திலிருந்து எழுந்து செல்லாமல் இருக்கிற உங்களுடைய திருவடித்தாமரைகளை வணங்கி மகிழ்கிறேன் சைவ சித்தாந்தமும் வேதாந்தமும் தெரிந்தால்தான் தாய் மாணவருடைய பாடல்களின் தத்துவத்தை புரிந்து முடியும் இல்லை என்றால் புரிந்து முடியாது முத்தி பெற வேண்டுமானால் என்னுடைய ஆன்ம ஆராய்ச்சியின்படி சித்தாந்தம் அறிவின் முடிந்த முடிவு வேதாந்தம் உணர்வின் முடிந்த முடிவு இந்த இரண்டும் கலந்து நம் உள்ளேயே நாம் பயணம் செய்கின்ற முக்கியமான ஜீவன் முத்தியடைவதற்கு மிக மிக இன்றியமையாதது சித்தராந்தம் அது என்ன சார் சித்தாந்தம் வேதாந்தம் சித்தராந்தம் இந்த இரண்டையும் மிக தெளிவாக அறிந்த சித்தர்கள் தான் நாம் முத்தியடைவதற்குரிய வழியை நமக்குள்ளேயே நமக்கு காட்டியவர்கள் என்பதை மிக தெளிவாக படித்தவர்கள் உடன்தொள்ள முடியும் இதை நீங்க சித்தரை படிச்சு பாருங்க அப்புறம் எளிமையான வழியும் பொரியும் தத்துவம் பொருள் எத்தனையோ சொல்லுகிறார்கள் தத்வம் என்ன பொருள் எல்லோரும் இருக்கிறாய் என்றுதான் பொருள் சொல்லுகிறார்கள் நான் அப்படி சொல்வது இல்லை ஆகிறாய் என்றுதான் பொருள் சொல்வேன் ஆகிறாய் என்ற பொருளும் உண்டு அசி என்பதற்கு இருக்கிறாய் என்ற பொருளும் உண்டு ஆகிறாய் என்ற பொருளும் உண்டு இருக்கிறாய் என்று சொன்னால் அது சைவ சித்தாந்தம் தான் யோசித்துக் கொள்ளலாம் ஆகிறாய் என்றால் அத்வைதம் என்று ஆகிவிடுகிறது அத்வைதம் என்பது ஒரு பொருள் ஏக ஆன்மா வாதம் ஒரு பொருள் கொள்கை அப்படி பார்த்தால் அதுவாக நீ ஆகிறாய் அபிநமாக விளங்குகின்ற பரம்பொருளில் இருந்து வந்த ஆன்மா மறுபடியும் அங்கேயே செல்லுகிற பொழுது ஆகத்தானே வேண்டும் அதுவாக அதனால் ஆகியா என்றால் அது அத்வைதம் என்பது என்னுடைய கருத்து தாய்மான சுவாமிகள் பாடலின் முதல் பாடலை நயத்தை உணர்த்துவதற்காகவும் இறை வணக்கம் என்பதற்காகவும் முதல் பாடலில் தொடங்குகிறேன் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருள் நிறைந்தது தன் அருள்வழிக்குழே அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும் தங்கும்படி கீச்சைவை துயிர்குயிராய் தழைத்தது மனவாக்கினில் தட்டாமல் நின்றதது சமய கோடிகளெல்லாம் தன் தெய்வம் என் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து வழக்கிடவும் நின்றதது எங்கனும் பெருவழக்காய் யாதினும் வல்ல ஒரு சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளதது மேல் கங்குள் பகல் அற நின்ற எல்லை உள்ளது அது கருத்திற்கு செய்ததுவே கண்டனவெல்லாம் போன உருவெளியதாகவும் கருதி அஞ்சலி செய்குவாம் இந்த பாட்டை விட மற்ற பாட்டுல எல்லாம் நெடில்னா நெடிலே வரும் திருப்புகள் போல மிக அழகான சந்தத்தில் பாடியிருக்கிறார் ஆயிரத்தி நானூத்தி பாட்டு தாய் பாடலில் அத்வைதம் சாமிகள் நல்ல தலைப்பு கொடுத்து நீ எழுதி கொடுத்திருங்க மலர் வெளியிடணும் வாசித்தோம்னா நேரம் ரொம்ப ஆகாது விளக்கம் பேச ஆரம்பிச்சோம்னா ரொம்ப நேரம் போயிரும் சேரவாரும் சகத்தீரே என்று நம்மை அழைக்கும் தாய் மாணவர் பெருமான் சேரவாரும் சகத்தீரே என்று அழைக்கிறார் எதற்காக சைவ சயமயமே சமயம் சமயாதீத பழம்பொருளை கைவந்திடவே அழைக்கிறார் சமய அதீத பொருள் கைவந்திட அழைக்கிறார் எல்லா சமயங்களுக்கும் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளாயிருப்பவன் சிவன் யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார்தான் வருவர் என்று சிந்திக்க சித்தியார் கூறுவர் எல்லா சமய முடிவுகளுக்கும் முந்தைய சமயம் தெய்வமே என்பதை உணரலாம் ஸ்ரீமத் சித் பவானந்தன் தாய் மாணவருடைய நூலுக்கு பாடல்களுக்கு உரை எழுதியவர் அருமையான கருத்தை சொல்லுகிறார் பராபர கண்ணிக்கு விரிவுரை எழுதியவர் என்பது ஒரு மார்க்கம் சைவ சித்தாந்தத்தோடு சம்பந்தப்படாத மற்றொரு மார்க்கம் என்று வாதிக்கின்றனர் அத்தகைய வாதம் பொருளற்றது நல்ல ஆத்ம சாதகன் வேதாந்தத்தையும் சைவ சித்தாந்தத்தையும் வெவ்வேறானவைகள் என பொருள்படுத்த மாட்டான் இரண்டையும் இரு கண்களாக பொருட்படுத்துகிறார் இவ் இரண்டு நூல் எதை முறையாக கையாண்டாலும் அவன் ஒரே பரம்பொருளை அடைகிறான் என்கிறார் என் அனுபவத்தில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் பெருமக்கள் சித்தாந்தத்தையும் வேதாந்தத்தையும் ஒரே காட்சியாக காணும் இரு கண்களாக கருதி தொண்டு செய்து வருகிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறான் காசியிலே நாட்டுக்கோட்டை செட்டியார் சத்திரம் சிவ வழிபாட்டுக்கு அங்கு சுடுகாட்டு மயான பூஜைக்கு சிவபெருமானுக்கு விஸ்வநாதக்கு அவங்கதான் பண்ணிட்டு இருக்காங்க போகும்போது உள்ள மரியாதை முஸ்லீமா இருந்தாலும் யாரா இருந்தாலும் கும்பாபிஷேகம் பெறும்படியாக இருக்கும் முதலாக வேதாந்த படத்தை நிறுவியது அவர்கள் இரு கண்களாக கருதுகிறவர்கள் வேதாந்த சித்தாந்த சமரசத்தில் தொடங்கி சமயம் கடந்த மோன சமரசத்தை அடைவதற்கு உரிய கொள்கை நெறியையும் செயல் வகைகளையும் தமிழ் மூலம் உலகுக்கு உணர்த்தியவர் ஆயுமானவர் மட்டுவார் அம்மையை திருமணம் செய்து கொண்டு கனக சபாபதி சென்ற மகான் தாய் மாணவர் கல்யாணம் யாரும் போக முடியும் யாரும் துறவுக்கு போக முடியும் சன்னியாசியா அப்படி போனவங்க ரொம்ப பெரிய ஆட்கள் புத்தர் அரச செல்வம் மனைவி மக்கள் இலத்தி விட்டு போனார் பட்டினத்தார் பட்டினத்தார் பெறாத வளர்ப்பு பிள்ளைக்காகவே துறவானார் தாய் மட்டுவார்கள் கல்யாணம் செய்துட்டு கனகசபாதியும் பெற்று சூழல் சரியில்லாததால் மவுன குரு உபதேசப்படி போயிட்டார் ராமநாதபுரம் லட்சுமிபுரத்திலே தவம் செய்கிற பொழுது அங்கே அக்னி சமாதியாகிட்டார் குமரகுருவரர் காசியில தீர்த்த சமாதி நீர் சமாதி பதினேழாம் நூற்றாண்டில் கேடிலியப்பிள்ளை கஜவல்லி அம்மையும் சேர்ந்து தாயுமானவரை பெற்று தந்தது தமிழ் மக்கள் செய்த தவப்பயனே ஒரு பொருள் ஏகான்மவாதம் என்னும் அதுவிதத்திற்கு தமிழில் ஒரு பொருள் கொள்கை என்பது சொல் பதியினை போல் பசு பாசம் என்ற திருமந்திரம் வேதாந்த கருத்துக்களையும் சொல்கிறது கொள்கை சைவ சித்தாந்தம் பதி பசு பாசம் இந்த முப்பொருள் கொள்கை விசிஷ்டாத் தான் சொல்லுது ஏகான்மவாதம் என்ற ஒரு பொருள் கொள்கை வேதாந்தம் ஏகான்மவாதத்திற்கு நாலு பிரிவுகள் மாயாவாதம் பார்க்கரியவாதம் கிரீடா சட்ட பிரம்மவாதம் மாயாவாதம் என்ன மாயைக்கு வேறாகிய பிரம்ம ரூபமே யான் என வேதாந்த ஞானத்தால் அறிவதே முத்தி என்பது மாயாவாதம் பார்க்கரியவாதம் ஆன்மாவின் இயல்பு விளங்கினால் பிரம்மம் என்பதும் விளங்கும் பரபிரம்மத்தில் ஒன்றுதலே முத்தி கிரீடா பிரம்மவாதம் கிரீடை என்றால் விளையாட்டு பிரம்ம பல்வேறு வடிவம் கொண்டு வெறும் விளையாட்டின் பொருட்டு தோற்றம் தருகிறது என்பதை உள்ளவாறு அறிதலே முத்தி என்பது கிரீடா பிரம்மவாதம் சப்த பிரம்மவாதம் ஒலிவடிவாய் வழங்கும் பிரபிரமம் அறிவுடை பொருளாகவும் அறிவற்ற பொருளுமாகி முடிவில் உள்ள பொருள் சத்தம் சப்தம் அல்லது நாகம் என்று உணர்தலே முத்தி இது சிவஞான மாபாடியன் தரும் விளக்கம் தாய் மாணவர்தம் உள்ள கிடக்க பெருமானார் தம் பாடல்களில் உள்ளது உணர்ந்து உவந்து உருக வைக்கும் இனிய சந்தப்பாக்களால் அத்வைத கருத்துக்களை வெளிப்படுத்தி உள்ளார் அத்வைதம் என்ற சொல் என்ற சொல் அமுதத்தையும் வேதாந்த சித்தம் எனும்த பாக துையும் பதித்து நம்மை பக்குவமும் செய்கிறார் புனிதாத்து விதம் பாக்கரியவாதம் புனிதாத்து விதம்னா என்னவிதத்தில் புனிதாத்துவிதம் தாய்மாரவர் தான் சொல்றார் மெய் கண்டார் காண புனிதம் எனும் அத்துவிதம் மெய்கண்ட நாதனருள் நாள் என்ன புனிதம் எனும் மெய்கண்டார் சிவஞான போதம் பொய்கண்டார் என்பது வேதாந்தத்தின் நித்திய அனித்திய வஸ்து விவேகம் கண்டவர் என்பது பொருள் பொய்கண்ட மெய்கண்ட நாதன அருள் மேவும் நாள் என்ன சிவஞான போதம் தலைமை நூல் சாலோக சாமீப சாரூபம் என்ற பதமுத்தி சரியை கிரியை யோகத் தொண்டால் கிடைப்பது சாயுட்சியம் ஞானத்தால் பெறும் பரமுத்தி மாணிக்கவாசக பெருமான் வான் கலந்த இரண்டர கலந்த சாயுச்சியம் அதுவாக நீ ஆகிறாய் கைவல்யம் நான்காம் பாடல் தொடர் என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசரை இறைஞ்சினேனே இதை தாய் மாணவர் எப்படி என்னையும் தன்னையும் வேற உள்ளத்து எண்ணாத வண்ணம் இரண்டர நிற்க சொன்னுமோ ஒரு சொல்லே விளைந்த சுகத்தை என் என்னையும் தன்னையும் வேற உள்ள வண்ணம் இரண்டர நிற்க சொன்னது என்று இரண்டரை கிழக்கும் தன்மையில் மகிழ்கிறார் நாம் பிரம்மம் என்றால் நடுவே ஒன்று தேம்பி எல்லாம் ஒன்றாய் திகழினாள் என்னாலோ விசிஷ்டாத் விளக்குகிறார் நடுவே ஒன்று என்பது ஆணவம் இதை ஆவரணம் எனலாம் நான் என்று நீ என்று இரண்டில்லை என்னவே நடுவே முடைத்திட்ட மனதை கெட்டு அறியாமலே வாடினேன் நீ என நான் என வேறில்லை என்னும் நினைவு அருள தாயன மோன குருவாகி வந்து என்பார் தாய்மானவர் என்று பரபிரமத்தில் ஒன்றும் நிலையை விளக்குகிறார் பிரம்மம் என்பதற்கு ஒரு பெரிய அருமையான விளக்க சொல் தமிழ்ச்சொல் தருகிறார் சுற்றுகிறார் நீர் சேர்ந்தாலும் பாலென்றே தோன்றும் கூட்டு என்பது கடுகும் அரிசியும் போல் சேர்வது கூட்டு பொருள் வேறு கலப்பு வேறு இது கலக்க வேண்டும் என்கிறார் அத்விதமான ஐக்கிய அனுபவமே சுத்த நிலை அத்விதமான ஐக்கிய அனுபவமே சுத்த நிலை இரண்டற்று ஒன்றும் கலந்த ஐக்கியம் இரண்டு அற்று ஒன்று கலந்த ஐக்கியம் கடலோடு ஆறு கலந்த ஐக்கியம் இந்த ஐக்கிய அனுபவமே சுத்த நிலை இதை நாமே தான் நமக்குள்ளேதான் உணர வேண்டும் அதனால் அந்நிலை யார் சொல்வார் பராபரமே என்கிறார் தத்துவம் அசி தத்துவம் அசி அது நீ இருக்கிறாய் அதுவாக நீ இருக்கிறாய் அதுவாதல் உன்னை நான் என்று பாவிக்கின் அத்வித மார்க்குலாம் இது தாய்மானவர் அதுவாக நான் இருப்பதால் அத்வைதை அடைய முதலில் பாவனையால் உணர வேண்டும் முதல்ல பாவனை என்ன சொல்றீங்க யாராவது நான் பிரம்மம் சொல்ல முடியுமா சொல்லியிருப்பீங்களா நினைச்சிருப்பீங்களா அப்படி நினைக்க வேண்டும் நான் பிரம்மம் என்று நினைக்கின்ற உணர்வு வந்தால்தான் அருகது பாவித்தால் போதும் பரமநிலை எய்ததற்கு கைவல்ய ஞான நீதியை உரைத்திடும் பாங்கு பின்பற்ற மூவாசை பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் தெரியுந்த பாட்டு முதற்போ மூவாசை ஆகிய பொன்னாசை மன்னாசை பெண்ணாசை ஆகிய மூன்றையும் தன்னிடம் பொருத்தி கொள்ளாதவரே பிரம்மத்தை பொருந்துவார் என்னும் துனி பொருள் ஒலி அழுத்த பொருள் உணரலாம் பொருள் வேற மாதிரி எழுதிருப்பார் பொன்னில மாதராசை பொருந்தினரும் பொருந்தாதவரும் எனக்கு மூன்றையும் தன்னிடம் பொருத்தி கொள்ளாதவரே பிரம்மத்தை பொருந்துவார் என்னும் துணி உணரலாம் தாயுமானவர் பொன்னை மாதரை பூமியை நாடிடேன் என்னை நாடிய என்னுயிர் நாதனே பொன்னை அப்படியே அதே வார்த்தை கைவல்ய வார்த்தை மாதரை பூமியை நாடிடே தன்னை அருமையான சொல்வது போல் அன்னத்தாலும் சொர்ணத்தாலும் மங்கையாலும் அன்ன விசாரம் அதுவே விசாரம் அன்னத்தாலும் சொன்னத்தாலும் மங்கையாலும் விசாரம் வந்து கொண்டிருந்தால் கவலை வந்து கொண்டிருந்தால் துக்கம் வந்து கொண்டிருந்தால் பிரம்ம நினைப்பு எப்படி வரும் அதனால் எல்லாம் அற தன்னை இழந்து எல்லாம் அறையன்னை தன்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுர்பூபதி என்பார் அண்ணதநாதன் தன்னந்தனியனாய் நாடுவன் என்கிறார் அனித்யம் நில்லாதவற்றை நிலையினுணரும் புல்லறிவு ஆண்மை கடை என்பார் திருவள்ளுவர் நில் மாயில் நில்லாதவற்றை நிலையினுணரும் புல்லறிவு ஆண்மை நீர்க்குமிழி கோரும் வாழ்வு பிரம்மமாகிய ஆன்மாவைத் தவிர யாவையும் சூனியம் நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரிகிற விவேகம் வேண்டும் இது கைவில் பொய்யான உலகத்தை மெய்யா நிறுத்தி என் பொந்திக்குள் இந்த பொய்யான உலகத்தை மெய்யா நிறுத்தி அது உண்மை என்று கருதச் செய்து என் பொந்திக்குள் இந்திரசாலம் சாதிக்குதே இதனை வெல்லவும் உபாயானே தந்தருவதென்று புகழ்வாய் என்றும் எனது பொய் எனது என்பதும் பொய் யான் எனல் பொய் எல்லாம் இறந்த இடம் காட்டும் நினது என்பதும் பொய் நீ எனல் பொய் நிற்கும் நிலைக்கே நேசித்தேன் என்று கூறுகிறார் பொய்யை பொய் என்றறியும் போதத்துக்கு ஆதரவு உன் மெய்யிலுளே அன்றோ உளம்பாய் பொய்யை பொய் என்று அறியும் போதத்துக்கு ஆதரவு உன் மெய்யிலுளே அன்றோ உளம்பாய் பொய்யையே மெய்யாக எண்ணி மயங்குகிற மயக்கம் தீர்க்கும் அறிவு வேண்டும் பொக்கம் பொத்தை விட்டு அருளாம் மேவும் நாள் என்னாலோ சகம் அனைத்தும் பொய் எனவே தான் உணர்ந்தால் துக்கம் சுகம் அனைத்தும் பொய் என்றோ இன்பம் ஒன்றையே நாடி ஓடி தேடி கூடி வாடி அதன் இன்பம் பொய் என்று அறிவதற்குள் இறப்பு வந்து இது என்னைக்கு உணர்றது அனுபவிருண்டு துவண்டு துன்பமும் பொய் என அனுபவித்து அறிய வாழ்நாள் வேண்டுமே அனுபவிச்ச பிறகுதான் தெரியும் இந்த துன்பம் நல்லதுக்கு தான் வந்தது எல்லாம் நன்மைக்கு என்பது அத்வைதான் வேதாந்தான் கற்பனை என்பது உண்மையை விட பயங்கரமானது அல்லவா கற்பனை செய்து அதனால் வரும் கலக்கம் மயக்கம் பித்தம் இவற்றால் செத்தோம் என்று இறங்கி திறங்கி பின் கற்பனை செய்தது பொய்யாயிற்று என்று அறிவதற்கு அதிக காலம் தேவையா அதனால் எல்லாம் மித்த என்பதை சகம் அனைத்தும் பொய்யெனவே தான் உணர்ந்தால் தூக்கம் சுகம் அனைத்தும் பொய்யன்றோ இதை நாம் உணர்ந்து இன்பமே என்னாலும் துன்பம் என்று வாழலாம் எல்லாம் இன்பபயம் என்று உணரலாம் அதுவிதம் தாய் மாணவர் அத்தம் என்ற தத்துவ பல பல பாடல்களை எடுத்தாண்டுள்ளார் விளக்கியுள்ளார் அவருக்கு சாட்சா அனுபூதி அனுசூதமும் அத்வித உணர்வு சிந்தை கொண்டால் ஆனந்தமாகும் நம் குடி முழுதும் பிழைக்கும் அத்வித உணர்வு நம்மை ஆட்கொண்டால் நம் குடி முழுதும் பிழைக்கும் நாம மட்டும் இல்ல நம்ம குடியும் குறையே இல்லை எடுத்த கோலமாக நன்றாகும் குறைவோ நிறைவோ இராது அடிமுடியும் நடுவு மற்ற பரபழி மேற்கொண்டால் அடிமுடியும் பரபழி மேற்கொண்டால் அதுவித ஆனந்த சித்தம் உண்டாகும் நமது குடி பொழுதும் பிழைக்கும் ஒரு குறையும் இல்லை எடுத்த கோலம் நன்றாகும் குறைவு நிறைவு அறவே இந்த அனுபவத்தை நாமும் பெற முயல்வோமே அத்துவித அனுபவத்தை வேதாந்த படித்தவர்களின் சாதியை விட்டுருக்கிறார்களா வேதாந்த படங்கள் சாதியை விட்டுருக்கின்றனவா இல்லை அதனால தான் ரொம்ப சார்ற அத்துவித அனுபவத்தை அனந்த மறை இன்னும் இன்னும் அறியம் என்னும் ஆணவத்தோடு அத்துவிதம் ஆனபடி வெஞ்ஞான தானுவியினோடு அத்துவிதம் சார் என்னாலோ என்னோ இது அத்விதத்தை பத்தி சொன்னது அடுத்து வேதாந்த சித்தாந்த சமரசம் வேற யாரும் இந்த தொடரை பயன்படுத்தல வேதாந்த சித்தாந்த சமரசம் அப்படிங்கிறதே ஒரு பத்து பாட்டு எழுதியிருக்காரு அத முடிப்பு போற இதுதான் சித்தர்கனம் ஏழாவது பதிகத்தில் பத்து பாடல்களிலும் வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற வித்தக சித்தர்களனமே என்று முழிக்கிறார் நான் சித்தராந்தம் ஒன்னு சொன்ன சித்தர்கள் வேதாந்தம் சித்தாந்தம் இரண்டையும் அறிந்து ஆறு ஆதாரங்களையும் குண்டலினி யோகத்தையும் சிவராஜ யோகத்தையும் ஆன்மா முத்தியடையும் எளிய புதிய வழிகளையும் தெளிவாக கூறியவர்கள் சித்தர்கள் அதனால்தான் நான் சித்தராந்தம் என்ற புதிய சொல்லால் கூறுவதுண்டு சந்ததமும் எனது செயல் நினது செயல் யான் எனும் சந்ததமம் எப்பொழுதும் எனது செயல் நினது செயல் அன்றே எந்த ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் ஒன்றே அணையாய் ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்று ஓர் இடையூறு எனக்கு உண்டோ நன்றோ செய்வாய் செய்வாய் நானோ அதற்கு நாயகமே எனது செயல் நினது செயல் யான் எனும் தன்மை நினையன்றி இல்லா தன்மையால் யான் எனும் தன்மை நினையன்று இல்லா தன்மையால் வேறிலேன் வேதாந்த சித்தாந்த சமரச சுவாபம் இதுவே இந்த நிலை தெளிய நான் மேற்கு வாடிய இயற்கை திருகுளம் அறியுமே இதை நான் அறிவதற்காக நான் எவ்வளவு வாடியிருக்கிறேன் வருந்து இருக்கிறேன் உழைத்திருக்கிறேன் தாய்மணவன் குரு வணக்கத்தில் வேதாந்த சித்தாந்த சமரச நிர்வாக நிலையம் என்றும் வேதாந்த சித்தாந்த சமரச சிவானுபூதி என்றும் மன்ன ஒரு சொற்கொண்டு எதை தடுத்தாண்ட வாழ்வித்த ஞான குருவே என்றும் தெளிவுபடுத்துகிறார் நமது மரபு என்ற சொற் தாய்மானவர் ஆன்மாவும் இறைவனும் ஒன்றிவிடும் நிலையை அதாவது இரண்டற்றார் அதுதான் நம் மரபு என்றே சொல்கிறார் மரபு என்பது ஒரு வார்த்தையே ஒரு சொல்லையே அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை எல்லோரும் ஒரு பொருளில் வழங்கி வருவது எச்சொல் எப்பொருள் எப்பொருளின் சொல்லினர் அச்சொல் அப்பொருள் அப்பொருளின் அறிவதே மரபு அணுபட்ச சம்புபட்ச மாமிகு விகற்பமும் மாயாதி சேவையும் ஒன்று ஒன்றும் விகற்பமா வென்று நிற்பது நமது மரபு என்ற பரமகுருவே அணுபட்ச சம்புபட்ச மாயாதி சேவையும் அறிந்து இரண்டும் ஒன்று என்னும் ஓர் மானத விகற்ப மரவென்று நிற்பது மானத மனசிலையும் அங்கதான் முதல் இருக்கணும் மானத விகற்ப வென்று நிற்பது நமது மரபு இந்த மரபை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அத்விதத்தையே நமது மரபு என்று குறிக்கிறார் அதான் தான் நம்ம பரம்பரையிலே நமது மரபு அத்துவிதமே என வலியுறுத்துகிறார் வேதாந்தம் சித்தாந்தம் வேற என்னார் கண் கழிக்கும் நாதாந்தம் பராபரமே வேதாந்தம் சித்தாந்தம் வேறு என்னார் கண் கழிக்கும் நாதாந்தம் போன நலமே பராபரமே என்று சமரசத்தை தெளிவுபடுத்துகிறார் கைவல்ய ஓமைகள் ஓமை வாயிலாக பொய்மாய உலகை கைவல்லியம் உணர்த்துகிறது தாய் மாணவர் இந்த ஓமைகளை கையாண்டுள்ளார் ஓமை பாடல் மலரின் மனம் எள்ளில் நெய் பொருள் வழக்கம் எட்டாம் பாடல் உடல் உயிர் இவ்வாறாக கலந்திருக்கிற துரியத்தின் நடுவே கலந்திருக்கும் பெரிய பொருளை பிரம்மத்தை தொழுவோம் என்கிறார் ஓமை மௌனகுரு வணக்கம் மூணாம் பாடல் அந்த ஆகாய போர் காணலின் நீரும் காணல் நீர் இவை அவசரத்திற்கு உபயோகமாகாது என்கிறார் ஆகார பவனம் இருபத்தி ஒன்பதாம் பாடலில் உப்போடு அப்பை மறுபட்டும் கற்பூர மதனில் தீபம் பயங்கவிட்டும் ஐக்கிய முன்னி வருந்தி நிற்பேன் ஒருபடி தண்ணில ஒருபடி உப்ப கலந்தா எவ்வளவு ஆகும் ஒண்ணு பிளஸ் ஒண்ணு ரெண்டாம் ஆகும் சிவவாய்க்கிய சொல்வார் அவர் எதுக்கு சொல்றாருன்னா வைணவமும் சைவமும் ஒண்ணுங்கிறதுக்காக சிவவாய்க்கர் அந்த முழு ஒரு பாட்டுல போற அந்த ஓமையை சொல்வார் அப்போடு உப்பை மறுபட்டும் கற்பூர மதனில் தீபம் பயங்கவிட்டும் கற்பூரம்னா பச்சை கற்பூரம் கற்பூரம் எதுவும் மிச்சம் இருக்கக்கூடாது இறைவன் சுயம்பிரகாசம் சோதி நாம விளக்க அடிச்சோம்னா திரி போட்டிருக்கோம் அதெல்லாம் பிரகாசிக்கிறவன் தான் இறைவன் அப்படிப்பட்ட ஐக்கியத்தை உண்ணி வருந்தி நிற்பேன் தேன்முகம் முதற் பாடல் தேன் துளிக்கும் தாமரை மீதவர் நான்முக இறைவா நீ நாட்டிய அகில மாயை என்னவென்று சொல்வேன் கான்முயற் கொம்பு காட்டின் முயல் கொம்பு முயலுக்கு கொம்பு உண்டா காணலம் புனல் காணல் நீர் வான்முக முலரி ஆகாய தாமரை ஆகாய தாமல்வது மாய இந்த பன்னெண்டாம் கண்ணி காணற்லம் போன்ற கட்டுடலை பொய்தீரோ என் நாட்கண்டி நிற்கும் நிலை ஆறாம் பாடும் சிற்றுகனார் பூரணத்தில் அப்பினுடை முப்பாய் அணையும் நாள் என்னாலோ என் நாட்கண்ணி நிற்கும் நிலை இருபத்தி மூன்றுல மேலொடு கீழ் இல்லாத வித்தகனார் தம்முடனே பாலுடுநீர் போல் கலந்து பண்புறுவது என்னாலோ என்ன கண்ணில் தீது அணையா கற்பூர தீபமன நான்கண்ட சோதியுடன் ஒன்றி துரிசருவது என்னாலோ அப்ப அத்துவிதத்தை எவ்வளவு உணர்ந்து தான் அது வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் நாமும் அந்த சமரசத்தை மேற்கொள்ள வேண்டும் பொதுவா வேதாந்தம் படித்தவங்க படிக்க மாட்டாங்க சைவ சித்தாந்தம் படித்தவங்க வேதாந்தம் படிக்க மாட்டாங்க எனக்கு ரெண்டுக்கும் படிக்க வாய்ப்பு கிடைச்சது அதோட சித்தரையும் படிக்க வாய்ப்பு கிடைச்சது அதனாலதான் ஆன்மான் என்ன முத்தியின்னா என்ன அதை பெறுவது எளிதா இல்லையா மிக எளிது என்று கூறி தாயுமானவர் பாடல்களில் கைவல்லிய கருத்துக்களை முற்றுநரட்சிற்றறிவினேன் சிறிது கொடுத்தேன் அட்டாங்க யோகம் சச்சிதானந்தம் நியம லட்சணமும் ஆசனாவிதை வேதமும் நெடிதுணர்ந்த பத்மபீடம் என்று எல்லா செய்திகளையும் சொல்லியிருக்கிறார் வேதாந்திகள் குல வேறுபாடு கொள்ளாமல் இருக்கவும் கூறுகிறார் தாயுமான உனை ஆயுமானவர் எல்லாம் சாயும் பெறப்பருக்க தோயும் உலக இறக்க தேயும் வினை கழிக்க கைவல்யம் பெறவே வாழ்த்துவேன் நன்றி வணக்கம் தாயுமானவரை பேசுவது தனி சொற்பொழிவாக அமைக்கப்பெற வேண்டிய ஒரு நிலை இருந்தாலும் கூட தாயுமானவருக்குள்ளே நுழைந்து அரை மணி நேரத்தில் அருமையாக சில ஒப்புமையை சுட்டி காட்டிய நம்முடைய மரியாதைக்குரிய தவ திரு கோமிநாதன் அவர்களுக்கு நன்றி